அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சொந்தவில்லை இசை மாணவியல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உள்ளத்தில் உறுதி வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவர்களின் அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு லட்சியங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவர்களின் திறமைக்கேற்றவாறு அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் தோல்விக்கு காரணம் தன்னிடமிருக்கும் குறைந்த அறிவை ஒரு மாணவர் எண்ணுவது தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வதாகும் என்பதை உணர வேண்டும் நான் ஒரு கல்லூரிக்கு பேராசிரியராவேன் நாடு போற்றும் கவிஞனாக மலருவேன் நான் வெளிநாடு சென்று படிப்பேன் நான் வருங்காலத்தில் பெரிய டாக்டராக வருவேன் என்பன போன்ற மாணவர்கள் எடுக்கும் உறுதிப்பாடுகள் அவர்களை சாதனை செய்ய ஊக்குவிக்கின்றன நாம் பெரியவராக மாறுகின்ற போது என்னென்ன சாதனைகள் செய்து முடிப்பேன் என வாக்குறுதிகளை நாம் இப்பொழுதே நம் உள்ளத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டால் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை கூட வேகமாக கடக்கலாம் அச்செருப்பையை தலையில் தூக்கி வைத்தால் அது நகைப்பிற்கும் கேலிக்கும் இடமாகிவிடும் நான் என்ற எண்ணம் நம் மனதில் இருந்தால் நாம் நடக்கலாம் அது தலையில் ஏறிவிட்டால் நம்மை கவிழ்த்துவிடும் தன்னம்பிக்கை வேண்டும் தன்னால் மட்டுமே முடியும் என்ற அகம்பாவம் கூடாது இதை நம் உள்ளத்தில் உறுதியோடு கூட பதித்துக் கொள்ளுவோம் தினமும் நாம் லட்சியங்களை நோக்கி செல்லுவோம் நிச்சயமாகவே அந்த லக்கை அடைவோம் நன்றி